இரண்டாவது பாடல் உல்லாச நிராகுலன் இழப்பதால் இன்பமா துன்பமா சுகமா துக்கமா என்பது வினா எதை இழப்பது என்பதை பொருத்தும் இழப்பவர் யார் என்பதை பொருத்தும் இதற்கான விடை அமையும் செல்வத்தை இழந்தால் நமக்கு துன்பம் ஞானிக்கு துன்பம் இல்லை துறவிக்கு செல்வம் துரும்பு நான் எனது என்ற ஆணவச்சருக்கு இழந்தால் ஞானிக்கு அதுவே பெரும் சுகம் நான் இருக்கும் வரை நாயகன் வரமாட்டான் நான் என்பது போனால்தான் நாயகன் வருவான் அப்பொழுது உடல் பொருள் ஆவியெல்லாம் ஆண்டவனிடம் சமர்ப்பிக்கப்படும் எல்லாம் வரை என்னை இழந்த நலம் கிடைக்கும் இத்தகைய நலன் ஒரு சொல்லை முருகா எனக்கு உபதேசிக்க மாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார் இந்த ஒரு சொல் ஓம் என்ற பிரணவம் இதை ஓமெனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி என்கிறார் திருமூலர் என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் என்கிறார் மணிவாசகன் மாசில் மணியின் மணி வார்த்தை என்றும் பாராட்டுகிறார் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி என்கிறார் தாயுமானார் இந்த வார்த்தை எது ஓம் என்ற வார்த்தை நான் உணரும்படி சொல்ல முருகா சுரபூபதியே என்கிறார் அருணகிரியார் முருகன் சுரபூபதி சுரபதி என்றால் தேவர்களுக்கு தலைவன் பூபதி என்றால் பூமியில் உள்ள மக்களுக்கு தலைவன் முருகன் இருவருக்கும் தலைவன் தேவர்களுக்கும் தலைவன் பூமியில் மக்களுக்கும் தலைவன் எனவே அவன் சுரபூபதி எல்லாம் அற என்ற திருவாசகத்தில் அன்றே எந்தியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையோர் எனக்குண்டோ என்றோள் முக்கண்யம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்ற பாடலை நினைக்க வைக்கிறது முருகனை ஆறு வகையாக வாயார அழைக்கிறார் அருணகிரியார் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ என்கிறார் ஆறுக்கும் பொருள் என்ன உல்லாசன் என்றால் இன்பமுடையவன் இது திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை மனவாளனாக திகழும் இல்லறக் காட்சி நிராகுலன் என்றால் கவலையற்றவன் ஆகுலம் என்றால் கவலை நிராகுலன் என்றால் கவலையற்றவன் அமைதியானவன் என்று பொருள் இது பரமபதமாய செந்தில் எனப்படும் திருச்செந்தூர் காட்சி யோகன் என்றால் யோகிகள் வணங்கும் முற்றறிவுடையவன் இது என்பொழுந்து இயங்கும் யாக்கயர் வணங்கும் திருவாவினன் குடியில் தெரியும் திருக்கோலம் உல்லாச நிராகுல யோக அடுத்தபடியாக இதன் என்கிறார் இதன் என்றால் அடியார்க்கு இதமானவற்றை அளிப்பவன் இன்பந்தருபவன் இது திருவேரகத்தில் சுவாமிநாதன் காட்சி சல்லாபன் என்றால் அடியார்க்கு இன்பம் தர தான் இன்ப வடிவாயிருக்கும் தலைவன் இது தினக்கிற குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தனிருக்கும் திருக்கோலம் வினோதன் என்றால் வியக்கத்தக்க வகையில் எளிதாக திருவருள் புரிபவன் இது இழும் என இழிதரும் அருவி படமுதிர் சோலையில் பார்க்கும் காட்சி ஆக இந்த ஆறிலும் ஆறுபடை வீடுகள் மறைந்து காட்சியளிக்கின்றன சத்து சித்து ஆனந்தம் மூன்று இணைந்தால் முருகன் இதை நிராகுலன் யோகன் உல்லாசன் என்கிறார் அடியார்களுக்கு பேரின்ப நலம் தருபவன் இதன் அப்பேரின்ப நலத்தை பேசுபவன் சல்லாவன் அப்பேரின்பத்தை விளையாட்டுப் போல தருபவன் வினோதன் இவன் இளமையான முருகன் கடம்பமர் காளை என்று மகளாது இளமைக்காரன் இவன் சொன்ன வார்த்தை எல்லாம் அற என்னை இழந்த நலம் தரும் இதை அவன் என்று சொல்வானோ என இயங்குகிறார் அருணகிரியார் எல்லாம் அறுதல் என்பது சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் நிலை இதை முருகன் அவருக்கு தந்தான் என்பதை பின்னால் வரும் பாடல்களில் கண்டு மகிழலாம் சனிரா வித சொல்லபவினோ தன்மீயலையோ எல்லாமர என்னை இழந்தநலம் சொல்லாய் முருகா சொல்லாய் முருகா சுரபூபதி